அகர எழுத்தெல்லாம் அழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி அறிவில்லாமல் இருக்கிறதுங்கிறது யாருக்கும் ஒரு பழியாகவோ தப்பாகவோ கருதப்பட ஆனால் அறிவோடு இருந்தும் சோம்பேறித்தனத்தினால செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் பழி என்பது இந்த குரல் பொறியின்மை யாருக்கும் பழி அன்று ஒரு செமிகாரன் போட்டுக்கணும் அறிவு அறிந்து ஆழ்வினையின்மை பழி பழின்னா பெரியோர்கள் பழிக்கிறதுன்னு அர்த்தம் ஒருத்தனுக்கு புத்தி இல்லை அப்படிங்கிறது பெரிய தப்பான விஷயம் இல்லை ஆனால் புத்தி இருந்து சோம்பேறித்தனமாக இருக்கானே வேலை செய்யாமல் அதைத்தான் பெரியவர்கள் பழிக்கிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் தெரியாதவன் ஒரு முயற்சியும் அதனால் ஆய நன்மையும் செய்யவில்லை என்றால் யாரும் குறை கூற மாட்டார்கள் அவனுக்கு அறிவும் இல்லை அதனால் அதுக்கு அவனுக்கு பலனும் தெரியாது அவன் செய்யாட்டி போகிறான் அப்படின்னு விட்டுவிடுவார்கள் ஆனால் அறிவுடையோர் முயற்சி செய்து நன்மை செய்யவில்லை என்றால் பலர் குறை கூறுவார்கள் மேலும் அது குற்றமும் ஆகும் அப்படி இருக்கக்கூடாது அறிவிருந்து செயல்படாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு தோஷம் குற்றம் முயற்சி செய்தும் ஊழின்மையால் பயன்படாமல் போனால் அது பழியாகாது முயற்சிக்கிறான் ஏதோ கர்மாவனால காரியம் கைகூடி வரலை அதுக்கு பலன் கிடைக்கலன்னு சொன்னால் அதுவும் கூட பெரியவங்க பழிக்க மாட்டாங்க நீ முயற்சி பண்ண கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டு விடுவார் ஆனால் தக்கவாறு செயலை பழி என்று பொருள் சொன்னோம்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இதற்கு முன்னால் சொல்ல குரட்பாவில் முயற்சி பண்ணுகிறவனிடத்தில் திருமகள் இருப்பாள் அப்படின்னு உபதேசித்தார் இந்த குரட்பாவில் முயற்சி செய்யாம இருக்கிறது குற்றம் குறை தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொறிங்கிற சொல் அறிவு செல்வம் அடையாளம் விதி முதலிய பல பொருட்களையும் குறிக்கும் என்று ஜெகவீரபாண்டியனார் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிறார் பொறித்தல்னு சொல்கிறது தலையழுத்துங்கிறதையும் குறிக்கும் போம்பொருள்கள் போகும் அவை பொறியின் வகை வண்ணம் என்று விவேக சிந்தாமணியில் கூறப்பட்டிருக்கிறது போக வேண்டிய பொருள்லாம் போயிடும் அது நம்ம புத்திக்கேற்றபடி அப்படின்னு விவேக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கு கம்பராமாயணத்தில் நட்பு கோட்படலம் அதாவது நட்பு பண்ணுறதுக்கான படலத்தில் இருபத்தி பாடல்ல அதாவது ராமரும் சுக்ரீவரும் ஃப்ரெண்ட்ஷிப் நட்போடு இருக்கிறத பற்றி சொல்கிற போர்ஷனில் அந்த பகுதியில் சொல்கிறார் கூட்டம் ஒத்திருந்த குறித்ததோர் பொருட்கு முன்னால் ஈட்டிய தவமும் பின்னர் முயற்சியும் இயந்தது ஒத்தார் வீட்டு வாழக்கர் என்னும் தீவினை வேரின் வாங்க கேட்டுனர் கல்வியோடு ஞானமும் கிடைத்தது ஒத்தார் இந்த பாடலில் ரெண்டு உபமானங்கள் சொல்லப்படுகின்றன தவமும் முயற்சியும் போல இணைந்திருந்தனர் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் கல்வியும் ஞானமும் போன்று இணைந்திருந்தனர் என்பது மற்றொன்று அதாவது ராமரவ் சுக்ரீவரும் எப்படி இருந்தான்னா தபஸும் பிரயத்தனமும் எப்படி சேர்ந்திருந்ததோ அப்படி இருந்தார்கள் சுயபுத்தியும் படிப்பும் இருந் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார்கள் அப்படிங்கிற அர்த்தம் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரட்பாவையும் இந்த கருத்தோடு நாம் சேர்த்து சிந்திக்க முடியும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது இயற்றுபவர் ஊழெப்படி இருந்தால் என்ன கர்மா எப்படி இருந்தால் என்ன முயற்சியை விடப்படாது முயற்சி தோற்றாலும் பரவாயில்லை முயற்சி ஒரு தோற்காது என்றைக்காவது பலனை கொடுக்கும் ஆனால் முயற்சியை விடக்கூடாது அது ஆணித்தரமாக இங்கே உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு இனி பதவரை பார்க்கலாம் பொறியின்மை முன் செய்த நல்வினை பயன் இன்மை யாருக்கும் எவருக்கும் பழியன்று குறையாக அல்லது குற்றமாக கருதப்படாது அறிவறிந்து அறியப்பட வேண்டியதை முயன்று அறிந்து ஆழ்வினையின்மை முயற்சியுடன் செயல் புரியாமல் சோம்பியிருக்கும் தன்மையே பழி குற்றமாகவும் குறையாகவும் கருதப்படும் முன் செய்த நல்வினைப்பயனின் இன்மை எவருக்கும் குறையாக அல்லது குற்றமாக கருதப்படாது அறியப்பட வேண்டியதை முயன்று அறிந்து முயற்சியுடன் செயல்புரியாமல் இருக்கும் தன்மையே குறைபாடாக அதாவது குற்றமாக கருதப்படும் என்பது கருத்து பொறியின்மை யார்க்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே